நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மீளும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது இட்லி தோசை பொடி செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு குழி கரண்டி அளவு அதாவது ஒரு சாம்பார் கரண்டி அளவு கள்ளப்பருப்பு முக்கால் குழி கரண்டி காஞ்ச மிளகாய் பத்து பெருங்காய தூள் ஸ்பூன் எண்ணெய் சிறிதளவு உப்பு ருசி கேற்ப செய்ய முறை முதல்ல ஸ்டவ் ஒரு வானல் வச்சு வெறும் பேனில் வெள்ளை எள்ளு போட்டு வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் அதை எடுத்து ஆறு வச்சிருவோம் அப்புறம் இந்த ஸ்டவ் பற்றிட்டு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டுவோம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு போட்டு அதை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுருவோம் அப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துடுவோம் நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் ஆறுன காஞ்ச மிளகாவை உப்பு போட்டு அதில் அதை அரைப்போம் அதில் கொஞ்சம் அரைஞ்ச அதுவும் இந்த பருப்பை எடுத்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை போட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு அதை அரைச்சிருவோம் அதெல்லாம் அரைஞ்ச உடனே இந்த எை தூக்கி அதில் கொட்டி கடைசியாக எள்ளு போட்டு அரைக்கணும் இல்லைன்னா அந்த எள்ளில் வந்து ஒரு எண்ணெய் பாசை வரும் இல்லையா அதனால் கடைசியாக போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அது அரைஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி இட்லி தோசை பொடி தயாரும் இதெல்லாம் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சால் அப்படி வரலையே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்